நற்றினியின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் அஞ்சல் முத்திரைகளோட இன்னொரு வகையான நிரந்தரமான படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரை அதாவது பர்மனன்ட் பிக்சர் கேன்சிலேஷன் ஷார்ட்டா சொல்லணும்னா பிபிசின்னு சொல்லுவோம் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரை போல இந்த அஞ்சல் முத்திரையும் இந்த அஞ்சல் முத்திரையில் ஒரு படம் இருக்கும் அதை சுற்றி படத்தோட பேரு படம் இருக்கிற ஊர் பின்கோடு அப்புறம் முத்திரை தேதி மற்றும் நேரம் இதில் அதாவது நிரந்தரமான படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரையில் இடம்பெற்றிருக்கிற படம் மிக முக்கியமான படமாக இருக்கிறது தான் இந்த அஞ்சல் முத்திரையோட சிறப்பு எப்படின்னா இந்த அஞ்சல் முத்திரையில் இடம்பெற்றிருக்கிற படம் ஒரு கட்டிட கலையையோ இல்லை அறிஞர் ஒருவரையோ புகழ்பெற்ற தேவாலயத்தையோ கல்வி நிறுவனங்களையோ சுற்றுலாத்தலத்தையோ அரிய வகை விலங்குகளையோ இல்லாட்டி மலர்களையோ அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி கூடத்தையோ வரலாற்று சம்பந்தமான இடங்கள் பாரம்பரிய சின்னங்கள் இப்படிப்பட்ட படங்கள் கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சல் முத்திரைகளில் இருக்கும் இந்த அஞ்சல் முத்திரையோட சிறப்பு அம்சமே அதுதான் உலகத்துல ஏன் இந்தியாவிலேயே எவ்வளவோ சிறப்பு அம்சங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு சிறப்புகளும் எல்லோருக்கும் தெரியறது இல்லை அப்படிப்பட்டவைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக உருவான ஒரு அஞ்சல் முத்திரை தான் நிரந்தரமான படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரை அஞ்சல் தலைகள் எப்படி ஒரு நாட்டோட கலை கலாச்சாரம் தொழில்நுட்பம் போன்றவற்றை வந்து மக்கள்கிட்ட பறைசாற்றுறதோ அதே போல இந்த அஞ்சல் முத்திரையும் ஈக்குவலி அதே செயலை செய்யுது பிபிசி அப்படிங்கிற அஞ்சல் முத்திரை எல்லா அஞ்சல் அலுவலகத்திலையும் நாம் அனுப்புற தபால்களில் பதிவு செய்ய முடியாது இப்படிப்பட்ட அஞ்சல் முத்திரைகள் ஒரு சில குறிப்பிட்ட அஞ்சல் அலுவலகங்களில் மட்டும்தான் இருக்கும் நான் முன்னாடி குறிப்பிட்டது போல சில வகைகள் அதாவது கட்டிடக்கலை பாரம்பரியம் சுற்றுலாத்தலம் இப்படி குறிப்பிட்ட சிறப்புகளை பெருமைப்படுத்துறதுனால அந்தந்த சிறப்புகள் இடம்பெற்றுள்ள அஞ்சல் அலுவலகங்களில் மட்டும் பிபிசிங்கிற அஞ்சல் முத்திரைகள் இருக்கும் வேற எங்கேயும் இருக்காது உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் இருக்கிற மகாபலிவர் கடற்கரை கோயில் இது தமிழ்நாட்டோட சுற்றுலாத்தலங்கள்ல மிக சிறப்பு வாய்ந்தது இதை சிறப்பிக்கிற மாதிரி கடற்கரை கோயிலோட படத்தை முத்திரை வடிவில் உருவாக்கி அதை மகாபலிபுர அஞ்சல் அலுவலகத்துல நாம் அனுப்புற தபால்களில் பதிவு செஞ்சு இன்னைக்கு நாம் அனுப்ப முடியும் மகாபலிபுர கடற்கரை கோயிலோட அஞ்சல் முத்திரை அந்த அஞ்சல் அலுவலகத்துல மட்டும்தான் இருக்கும் வேற எந்த அலுவலகத்திலும் இருக்காது இது கடற்கரை கோயில் மகாபலிபுரத்துக்கான சிறப்புங்கிறதுனால இப்படி பலதரப்பட்ட நிரந்தர பட அஞ்சல் முத்திரைகள் இந்தியா மட்டும் இல்லாம உலகத்துல பல நாடுகள்ல இன்னைக்கும் இருக்கு நிரந்தர பட அஞ்சல் முத்திரைகள் தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஜெர்மனில்தான் ஆரம்பிச்சாங்க ஜெர்மனியோட கலாச்சாரத்தை சுற்றுலா தலங்களை பெருமை சேர்க்கறதுக்காக ஆரம்பிச்சது இது அஞ்சல் தலைகள் மூலமா அவற்றை சிறப்பிச்சாலும் குறிப்பிட்ட அந்த சிறப்பு அமைஞ்சுள்ள இடம் என்னைக்குமே ஒரு படி மேல இல்லையா சோ ஒரு அஞ்சல் முத்திரை சிறப்பான அந்த இடத்திலே இருந்தா கூடுதல் பெருமை அதுக்காக தொடங்கினதுதான் இந்த பிபிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு மேலும் பல நாடுகள் தங்கள் நாட்டோட சிறப்பு அம்சங்களை அஞ்சல் முத்திரைகள் மூலமா பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க நாம போன வாரம் பார்த்த படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரைக்கும் இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கிற பிபிசிங்கிற நிரந்தர படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரைக்கும் வித்தியாசம் பிபிசி என்னைக்குமே குறிப்பிட்ட அஞ்சல் அலுவலகத்துல கண்டிப்பா இருக்கும் அந்த அஞ்சல் முத்திரைய அழிக்கவே மாட்டாங்க சுதந்திர இந்தியால முதல் பிபிசி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் நவம்பர் மாசம் இருபத்தொன்பதாம் நாள் குட்புதீன் ஐபா கால ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் டெல்லியில கட்டப்பட்ட குதுப்மினாரோட படம் உள்ள அஞ்சல் முத்திரை தான் இந்தியாவோட முதல் பி பி சிங்கிற நிரந்தர படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரை இந்தியா முழுக்க பிபிசிங்க வெவ்வேறு அஞ்சல் அலுவலகங்களில் இன்னைக்கும் இருக்கு எல்லா மாநிலங்களும் தங்களோட மாநிலத்தில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை அஞ்சல் முத்திரைகள் மூலமா பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட என்னென்ன சிறப்புகள் இந்திய பிபிசி அஞ்சல் முத்திரைகளில் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிரந்தர அஞ்சல் முத்திரைகள் எதுங்கிறத பற்றியும் அடுத்த வாரம் நம்ம அஞ்சல் தொலை பயணத்தில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்